ஒரு அரபுத்திர அடிமையாக இருந்து அவர்களால் விடுதலை செய்யப்பட்டு அவர்களுடன் வசித்து வந்த கருப்பு அடிமை பெண் தன் கடந்த கால நிகழ்ச்சியை பின்வருமாறு என்னிடம் தெரிவித்தார் நான் அவர்களுடன் இருக்கும்போது அவர்களை சேர்ந்த சிறுமி ஒருத்தி சிவப்பு தோளில் முத்து பதிக்கப்பட்ட ஒரு ஆபரணத்துடன் வந்தாள் அதை அவள் கலர்ச்சி வைத்தால் அல்லது அது தானாக கீழே விழுந்துவிட்டது அப்போது அவள் அருகே வந்த சிறிய பருந்து ஒன்று கீழே போடப்பட்ட அந்த ஆபரணத்தை மாமிசம் என எண்ணி தூக்கி சென்றது அவர்கள் தேடி பார்த்த போது கிடைக்கவில்லை அவர்கள் என்னை சந்தேகிக்கலானார்கள் எனது மர்மஸ்தானம் உட்பட பல இடங்களிலும் அதை தேடி பார்த்தார்கள் அல்லாஹுவின் மீது ஆணையாக நான் அவர்களுடன் நின்று கொண்டிருந்த அந்த சிறிய பருந்து திரும்பவும் வந்து அதை கீழே போட்டதும் அவர்களுக்கு அருகில் அது விழுந்தது எதை பற்றி என்னை சந்தேகித்தீர்களோ அதுதான் இது நான் அதை திருடுவதை விட்டு பரிசுத்தமானவள் என்று கூறினேன் இதன் பிறகு நபி சொல்லும் அலிஹிவசல்லம் அவர்களிடம் வந்து இஸ்லாத்தை தழுவினேன் அந்த பெண்ணுக்கு பள்ளிவாசலில் கூடாரம் அன்று இருந்தது அதிலிருந்து என்னிடம் வந்து அப்பெண் பேசிக் கொண்டிருப்பாள் என்னை சந்திக்கும் போதெல்லாம் பின்வரும் பாடலை அவள் பாடாமல் இருந்ததில்லை அந்த ஆபரணம் சம்பந்தப்பட்ட அந்த நாள் நமது இறைவனின் அற்புதங்களில் ஒன்றாகும் தெரிந்து கொள்ளுங்கள் அவன்தான் காபிர்களின் ஊரிலிருந்து நிச்சயமாக என்னை காப்பாற்றினான் இது கவிதையின் பொருள் இந்த கவிதையை அடிக்கடி என்னிடம் கூறுகிறாயே என்ன விஷயம் என்று நான் அப்பெண்ணிடம் கேட்டபோது மேற்கண்ட நிகழ்ச்சியை அவள் என்னிடம் கூறினாள்